பாடம் இருநூற்றி எண்பது முஸ்லிம்களிடையே மூன்று நாட்களுக்கு மேல் வெறுப்புணர்வு மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கினாலோ அல்லது பகிரங்கமாக பாவம் செய்தாலோ அல்லது அதுபோல இருந்தாலே தவிர அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக இறை விசுவாசிகள் எனவே உங்களின் சகோதரர்களிடையே நீங்கள் சமாதானம் உண்டாக்குங்கள் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் குற்றம் பகைமை கொள்ளுதல் ஆகியவற்றில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள் அத்தியாயம் இரண்டாவது வசனம்